الحمد لله رب العالمين ولا قيمه للمتقين الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين ما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام وسلم الى எங்கள் பெருமானருடைய வாழ்க்கையை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் ால் வரைக்கும் மன்னாரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் மீது எண்ணெய் உண்டாகும் புனிதமிக்க கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மசிதிலே காப்பிருக்கும் அல்லாஹின் அல்லடி அவர்களை அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கை எல்லா கட்டங்களிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக விசேஷமாக தனிமையில் இருக்கும் பொழுது பயந்து சப்புவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தையும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அஸ்மதுல அஸ்மத் என்ற கிரந்தத்துல பதிவாய்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வைச்சு என்னுடைய இன்றைய கொசுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான் அவங்க சொல்றாங்க ஒரு தடவை நான் நபிசல்லா அலேவாசல்லம் அவங்களோட இன்னும் என்னுடன் பல சஹாபாக்களும் அமர்ந்திருந்தோம் அந்த நேரத்தை நபி சொல்லாஹு அலே வசல்ல திடீர்னு சிரிச்சான் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தோம் நபி சொல்லா அலி வல்லாம் திடீர்னு சிரிச்சான் சிரிச்சு அல்லாஹ் அலுவலம் கேட்டாங்க சஹாபாக்கள் انك يا رسول يا رسول எனக்கு ஆச்சரிய இருக்குக்மின் முக்மின்டைய ஒரு செயல் என்னை ஆச்சரியத்துல ஏற்படுத்தது அவனுக்கு நலவானதாக இருக்குது எல்லா விஷயமும் அவனுக்கு நன்மையை கொடுக்க கூடியதா தான் இருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க அவனுக்கு விருப்பமான ஒரு விஷயம் அவனுக்கு நடந்தது நடந்துச்சுன்னு சொன்னா ஹமிதல்ல அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான் அல்லாஹுக்கு இருக்குது அது அவனுக்கு நலவாகிடுது ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு வெறுக்கத்தக்க அவன் விரும்பாத ஒரு விஷயம் நடக்கும் அவன் அதுல பொறுமையாக இருக்கிறான் எல்லாருக்கும் இந்த விஷயம் நடக்கிறது இல்லை அவனுக்குரிய பெரிய பாடத்தை படிச்ச ஒரு முக்மீனுடைய செயல்பாடு அவன் விரும்பக்கூடிய விஷயங்கள் அவனுடைய உள்ள விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் இந்த நிகழ்வுகள் நிலைமைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவனுக்கு சாதகமா இருக்குது இந்த நிலைமையில அவன் அல்லாஹுக்கு சுகூர் செய்கிறான் அவன் அல்லாஹுக்கு ஷுகூர் செஞ்சா அந்த நிலைமை அவனுக்கு அல்லாஹ் ஹைராக்கி கொடுக்கிறான் அன்பா சகோதரர்களே பெரியார்களே இந்த காலத்துக்கு மிகவும் செயல்பாட்டை அபிசல்லம் லாகு அலிபிசல்ல படிச்சிட்டாங்க தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு மாதங்களாக இதே விடயங்கள் நீங்க காதல கேட்டிருப்பீங்க பொறுமையாகிறீங்க சபர் ஆகிறீங்க நல்லமா அஹ்லாக்கோட நடந்துக்கோங்க சகவாழ்வோட இருந்துக்கோங்க விஷயங்களை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே உலமாக்கல் இந்த விடயங்களை ஏன் அடிக்கடி உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா ஏன் அடிக்கடி இந்த விஷயங்களை நீங்க பேசுங்க இந்த மாதிரி விடயங்களை நீங்க முசாக்கரா செய்யுங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அன்பா அந்த சகோதரர்களே பெரியார்களே அந்நாவுடைய அந்நாஹுடைய இரக்கமும் அவனுடைய அருளும் இந்த விஷயத்துல தான் அடங்கியிருக்கிறது அன்பாண்ட சகோதரர்களே பெரியாரே ஒரு முக்மீனுடைய பதத்தம் எப்படி இருக்கணும் ஒரு முக்மீனுடைய கவலை எப்படி இருக்க ஒரு முக்மீனுடைய வெற்றி எப்படி இருக்க ஒரு முக்மீனுடைய தோல்வி அது எப்படி இருக்க என்று சொல்லி நபி சொல்லாஹலம் அவங்களுடைய முழு வார்த்தியல் படிச்சிருந்திருக்கிறார் எனவே சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான விஷயம் சாதகமான நிலைமைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் வியாபாரத்தில் நன்றி செலுத்துறா போய்த்திருமா அல்லது ஏதாவது ஒரு பணம் காசு கையில கிடைச்சதுக்கு பின்னால அலமது இல்லா நல்ல ஒரு வியாபாரம் நல்ல பணம் கிடைச்சது என்று சொன்னால் மட்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்ததா ஆயிருமா அன்புக்குரிய சோதரிகளே பெரியார்களே இந்த இடத்துல நாங்க அல்லாஹுக்கு எந்த முறையில நன்றி செலுத்த வேணுமோ அந்த முறை நாங்க நன்றி செலுத்த மறந்துட்டோம் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லி ஆனால் இல்ல அன்புக்குரிய சோதரிகள் நாங்க அதை யாரும் கோவினோதார்களே ஒரு விஷயம் நடந்த நேரத்துல ஒரு விஷயம் நடக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஒரு கரைச்சல் வரக்கூடிய ஒரு துன்பம் வரக்கூடிய முறையில் இது நடந்திருக்குது வீட்டுல கரண்ட் போய் திருச்சு வீட்டுல திடீரென்னு கரண்ட் போய் திருச்சி ஏரியால எல்லார்த்து கரண்ட் இருக்குது எங்கட வீட்டுல கரண்ட் இல்ல நாங்க என்னது பார்ப்போம் தவறு நடந்துதோ எந்த இடத்துல ஷார்டேஜ் இருக்குதோ அந்த இடத்தர் பண்ணணுமா இல்லையா அயன்பாக்ஸ் கோவில் பெரியார்களே அகலத்தை அழிவது எல்லாம் அவங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு தடவை ஒரு அடிமை ஏதோ ஒரு பாத்திரத்தை முன்னுக்குற நேரத்தில் அவங்களோட கால் தடுக்கி அல்லது அவங்களுடைய கை ஸ்லிப் ஆகி அந்த பாத்திரம் கீழே விழுந்து அடைஞ்சிருச்சு தவறு என்ன நட அமல்கள் நானும் நோவு பிடிச்சிட்டால் நான் ஒரு நல்ல மனிதர் அடையாளமா எல்லாரும் குணூத்துல கைய என்னுடைய கையை ஏந்தால் மட்டும் அது போதுமாயிருமா சகோதரிகளை பெரியார்களை சீர்த்தித்தோம் கடகு போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறேன் என்ன குடும்பங்கள் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தவறு என்ன என்ன குடும்பம் செஞ்சு கொண்டிருக்க கூடிய தவறு என்ன என்ன ஊர்ல மக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்படி அன்பான சோதனைகளை பெரியார்களே நான் இணைய சீர்த்திருத்தாத வரையில உமரத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் பில நான் நான் தவறு நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் உளுந்தா சொல்லுகிறேன் இல்ல அன்புக்குரிய சோதனைகளே பெரியார்களே அவுடைய நியமத்துக்கு நான் எந்த அளவுக்கு நன்றி சொல்லிருக்கிறேன் எனக்கு வந்த சாதமான் நிலைமைக்கு நான் எந்த அளவுக்கு நன்றி செலுத்திருக்கிறேன் என் மசிதிக்கு எனக்கு கிடைச்சிச்சு எவ்வளவு பெரிய ஒரு நியமன அந்த மசிதக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறேன் எனக்கும் எ அளவுக்கு தொடர்புக்குதே எந்த ஒரு கரைச்சலும் இல்லாம வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தோம் எந்த ஒரு கரைச்சலும் இல்லாம கொடுக்கல் வாங்க செஞ்சு கொண்டிருந்தோம் இப்ப எந்த வியாபாரத்தை பிரச்சின வந்திருக்கிறேன் அந்த கொடுக்கல் வாங்கல் நிம்மதியான கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதியான பிசினஸ்ல நிம்மதியான நிம்மதியான வியாபாரத்துல நான் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நன்றியுள்ள நடந்திருக்கிறேன் யாருக்கு யாருக்கோ நாங்க வரலை காட்டிக் கொண்டிருக்கிறோம் ஏண்ட தவறு நான் சோது இவ்வளவு நடந்தும் கூட எந்த வியாபாரத்துல இன்னும் ஒரு மாற்றம் இல்லையே அதே பொய்யத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதே ஏமாற்றம் தானே செஞ்சு கொண்டிருக்கிறேன் அதையில தான் விழுந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹோட என்ன பலர் சகோதரி சொல்லல நான் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய கல்வ நோக்கி கேட்டுக் கொள்ள வேணும் திருத்தம் என்ன நான் திருந்திட்டேனா இந்த பிரச்சனைக்கு பின்னால நாங்க எத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க செஞ்சு கொண்டு இந்த பாவங்கள்ல இருந்து நான் அல்லாஹ்கா அல்லா இந்த பாவத்தை நான் உடுவேன் யா சொல்லி எத்தனை பேர் நாங்க செஞ்சிருக்கிறோம் யா ல்லா இதை யாபாரத்துல பொய் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஏமாத்தி கொண்டிருந்தேன் கலப்படம் செஞ்சு கொண்டிருந்தேன் களவு செஞ்சு கொண்டிருந்தேன் பொய் சொல்லிக் கொண்டிருந்தேன் பக்தி எடுத்துக் கொண்டிருந்தேன் யா இதுக்கு பின்னால இந்த உம்மத்துடைய நலன் அந்த பாவத்தை உடுவேன் யா எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம் எத்தனை பேர் வீடுகள்ல ஹராச செஞ்சு கொண்டிருந்தோம் எத்தனை பேர் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமைகள் வந்தும் கூட நான் இன்னும் படிப்பின பெற இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துன்பங்கள் வியாபாரிகள் கூடி இருக்கிறீங்க நல்லா தெரியும் உங்களுடைய வியாபாரத்தை இழப்புகள் உங்களுக்கு தெரியும் அந்த இழப்புக்கு நான் என்ன என்ன விகல்பண்டிருக்கிறேன் என்ன சொல்கூஷனை கண்டிருக்கிறேன் ஒன்றுமில்லையே இப்ப அல்லாஹ் எனக்கு சந்தோஷப்படுத்தின விஷயத்துல அல்லாவுக்கு நான் இதை வச்சு நன்றி செலுத்திருக்கிறேன் வெறுமனே என்னுடைய மட்டும் கொடுத்துட்டால் அந்த வியாபாரத்துடைய ஹக்கு முடிஞ்சிருமா அந்த வியாபாரத்தை கிடைச்ச பணத்தின் மூலம் நான் இதை நான் அல்லாவை சந்தோஷப்படுத்த செஞ்ச செயலா இது அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்களே யாரையும் புற சொல்லவோ யாரையும் குற்றம் சுமத்தவோ நான் இங்கே பேசிக் நான் எங்கட சீர்திருத்தத்தை பேசிக் கொண்டிருக்கேன் எப்ப திருந்துறது நாங்க எப்ப நாங்க எங்களுக்கு எப்ப வழி பொறக்குறது எப்ப நாங்க இதெல்லாம் போறோம் இந்த பிரச்சனை வந்தும் கூட என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருத்தம் இல்லைன்னு சொன்னா நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் நான் பள்ளியில ஒரு நாளைக்கு நோவு குடிச்சா பள்ளியில வந்து துவா கேட்டா அதெல்லாம் சரி வந்துடும் சொல்லி நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே இல்ல ஒரு மனிதன் நன்மை செய்வதை விட ஆகப்பெரிய ஒரு விஷயம் அவன் ஒரு பாவத்தை உற்றுறது ஒரு பாவத்தை செஞ்சு பார்ப்போம் அல்லா சுபா வச்சிருக்கிறான் பெரிய கைர வச்சிருக்கிறார் அன்புக்குரிய சோதனைகளே பெரியார்களே இதுதான் அவனுக்கு நிலவு வந்த நேரத்தில் நன்றி செலுத்தினான் அல்லாஹ் அவனுக்கு நன்மையாக மாத்துறது இதை வச்சுத்தான் கரை பிரச்சனை வரும் என்று சொன்னா இருக்கிறான் அதுவும் அவனுக்கு நிலவா இருக்கிறது அதுவும் அவனுக்கு நன்மையா இருக்குது இது ஒரு முக்மின் முக்மின்னுடைய விஷயத்துல ஆச்சரியமா இல்லையா ஒரு பிரச்சனை வருவது ஒரு சோதனை வருவது ஒரு கஷ்டம் வருவது ஒரு ஒரு அசாதாரணமான நிலைமைகள் ஏற்படுவது அன்புக்குரிய சோதனைகளே பெரியார்களே நிலைமைகள் நிலைமைகளுக்கு அவன் தான் நிலைமைகளை மாத்தித்தாரான் சந்தோஷமான நிலைமைகள் கவலையான நிலைமைகள் துக்கமானது எல்லாத்தையும் மாற்றி மாத்திக்காதது நாங்க கொண்டு நல்லா வணங்கிக் வேண்டும் நாங்க வணங்குறது அம்பா வணங்கிக் கொண்டிருக்கிறோம் கல்லையும் மண்ணையும் சிலகையும் நெருப்பையும் வழங்கக்கூடிய கூட்டம் இல்லைனா எங்களுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாளும் நாங்கள் எங்களை வாயிலிருந்து சிறுக்குடிய வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது அல்லாஹானே வணங்குறோம் எவ்வளோ தொழுதும் வேலையில் எவ்வளோ ஓதியும் வேலை இல்லையே தானே வந்துட்டோம் என்று சொன்னால் அல்லா பாதுகாப்போடும் நல்ல விலங்கிக் வேண்டும் அது ஒரு அமைதி இருக்கிறே இது அல்லாவுடைய ஒரு சிபாத் இது அல்லா கிட்ட வாரது அவசரம் இருக்கிற செயற்பாடுகள் வெற்றியுடைய நிதானமான போக்கு ஒரு முகமினுடைய அவசரம் போக்கு ஒரு முக்மீனுடைய அமைதியான போக்கு அன்புக்குரிய சோதனை பெரியார்களே எப்பயுமே ஒரு முகமின் யோசிப்பான் திட்டமிடுவான் அவனுடைய விஷயங்களை அவசரப்பட்டு செய்ய மாட்டான் அவனுடைய குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி சமூகத்தினுடைய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவசரப்பட்டு செய்கிறோம் ஏன் அதுதான் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்தில் அது கைதாக எப்ப என்று சொன்னா அந்த பிரச்சனைய வரக்கூடிய நிலைமைகளை நிதானமாக கையாளும் கையாளும் அந்த நேரத்தில் தான் நாங்கள் தூர நிதானமான நிதானமாக அமைதியாக மசூராவின் அடிப்படையில் சில விஷயங்கள் இந்த விஷயங்கள் இருக்கிற அன்புக்குரிய சகோதரிகளிடையே பெரியார்களே எங்களுடைய எல்லா கட்டங்களிலையும் மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம் நிதானம் குடும்ப பிரச்சனை மாநாளர் பிரச்சனை சமூகத்தினுடைய பிரச்சனை நிதானத்தை கையாளும் மசூரா விஷயங்களை செய்யவும் நிதானத்த கையாளக்கூடிய நேரத்தில் சில நேரங்கள்ல அந்த சூழ்நிலைகள் அந்த நிலைமைகள் எங்களுக்கு பாதகம் பதிய வச்சுக் கொள்ளணும் ஒரு முக்மீனுடைய முயற்சியினுடைய கடைசி எல்லையிலுடைய உதவிட ஆரம்பமே ஒரு முக்மீன் முயற்சி செய்கிறான் ஒரு முக்மீட் பாவத்தை உண்றான் நன்மைகள் அதிகரிக்கிறான் செய்ய தீர்ச்சி என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உதவி அங்க ஆரம்பி அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்கள் எத்தனையோ சம்பவங்கள் எடுத்து பாருங்க நவீனுடைய காலத்துல நடந்த எல்லா யுத்தங்களையும் எடுத்து பாருங்க ஹபீர் சல்லா அலை யுத்த காலத்துல வெறுமெனே ரத்தத்தை மட்டும் காண்டத்துக்கு நம்ம விரும்பவில்லை ஒரு யுத்தத்துல கண்ட விஷயங்கள் அல்லாஹுடைய உதவி அந்த சோதனைகளை தெரியாது இந்த காலத்து தொடர்ச்சி நான் கேள்விப்பட்டிருப்போம் உதவி உடன்படிக்கைகளை பத்தி அந்த உதய்ப்பு பெருசா சொல்ல வரல அதுல ஒரே ஒரு விஷயம் படிப்பினைக்கு அவங்க நிதானத்தை கடைபிடிச்சான் நிதானமாயிருந்தான் எந்த அளவுக்கு நிதானம் சொன்னால் உதய்பியாவுடைய அந்த இடத்துல நபிசல்லா ஹாபாக்களோட வந்த நேரத்துல மக்கால் தூது வருவது அடிக்கிறது காத்து கொண்டிருக்க முதலாவது தூது செய்யத்தான் போறோம் எங்களை வந்திக்க கூடிய சகாபாக்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் போராடுவேன் இரண்டாவது மூணாவது நாலாவது வந்து சொல்ற சூழல்லா நீங்க சொன்ன நேரத்தில் அல்லாஹ் நிலைமையை அறிவிச்சான் நவியரம் பெரியார்களே நரிசல்ல நிதானத்தை கையை பிடிச்சா நிதானத்தை கையாண்டாங்க என்ன செஞ்சாங்க சரியான ஒரு கோபம் வந்துச்சு முடிவுல சொன்னாங்க அது மட்டுமல்ல நடந்து அன்பான சகோதரர்களே பெரியார்களே என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அல்லாஹு குப்பார்களையும் அங்கே கேளதா ஒரு இடி அனுப்பா ஒரு எரிமலைய வெடிக்கவே கேளதா இல்லாட்டி அப்படியே அந்த குறைசி காசுகளையும் ஹலாக்கா கேச்சு ஏன் செய்யலா அன்புக்குரிய சோதனைகளே தெரியாது நினச்சுதிட்டோம் நெருப்புமாலே பொழிய வைக்கணும் அவ பூமியை குழந்தை இல்லாம ஆகணும் நாங்க ஒரு காலமும் நினைக்கலாது அல்லாஹ உதவி அப்படியே தான் வருமன்றது இல்லை அன்புக்குரிய சோதனைகளே பெரியார்களே அந்த உதேபியா முடிஞ்சு நாலு அஞ்சு வருஷங்கள் ஆகல அல்லா சுபஹான மக்காவை கொடுத்தானா இல்லையா மக்காவுடைய வெற்றிய கொடுத்தானா இல்லையா எவ்வளவு பெரிய பெரிய குறைச்சி காசர்கள் இருந்தாங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்த நேரத்திலே அல்லா சுபஹான வச்சானா இல்லையா நிதானத்தினுடைய முடிவு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு நிலைக்கு நாங்கள் இழந்துட்டோம் எங்களை சுதந்திரத்தை இழந்துட்டோம் இதுக்குப் புறம் முடிஞ்சு இதுபோற ஒன்றுமே நினைப்போம் ஆனால் அன்பான சோதர்களே பெரியாரர்களே அந்த நிதானத்தினுடைய முடிவுல எல்லாம் பெரிய கையில வச்சிருக்கிறார் சமூக்குடி யுத்தத்தை பாருங்க பெரிய ஒரு படிப்பை நல்ல வச்சிருந்தார் அவங்க கூப்பிடுறாங்க அந்த சொன்னா இப்ப எங்கட காலத்து சீசனை போல எங்களுக்கு எப்படி அதே போல தான் சஹாபாக்களுக்கு சீசன் சில சஹாபாக்களுக்கு மனசு கேட்கல சில முன்னாசிங்க அப்படியே நின்றுட்டாங்க ஆனா சஹாபாக்கள் இது அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை நாங்க போமோன்னு அந்த சஹாபாக்கள் முன்னாடினாங்க முன்னா போனாங்க அல்லா சுனா முடிஞ்சு மரத்துல இருந்த ஈச்ச பழம் கொலை அளவுக்கு அல்ல நிலைமையை மாற்றி கொடுத்தான் அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் ரெண்டு முறை சீசன் ஏற்படுத்தி கொடுத்தான் அல்ல அன்புக்குரிய சோதனைகளை தெரியாது நிதானத்தினுடைய அல்லாத முடிவு இப்படிதான் அல்லாட உதவி இப்படித்தான் கிடைக்கும் பூமியில் நெருப்பு மலை பேஞ்சு எரிமலை வெடிச்சு அவங்க முதலாவது செஞ்சுடைய நிலைமையில நாங்க இருந்தால் தானே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே ஒரு முக்மீனுடைய அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா அவன் நெருப்படைகிறான் அன்புக்குரிய சோதனைகளை தெரியாத ஒரு கஷ்டம் வந்தாலும் காத்து ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய தலை வழுக்கத்தலை உடம்பு முழுக்க குஷ்டம் கண்கள் ரெண்டும் குருடா இருக்கிறது கைகள் சொத்தி கால்களும்ி கேக்கிறாரம்மது போட்டுரு கைகளும்ருடு மேலாம் கிருஷ்டம் தலையும் வலுத்த தலையறுக்கு இவரே அல்லா கிருஷ்ணிகொண்டிருக்கிறாரே என்ன ஆபீர் தந்திருக்கிறார் இவர் சொல்றார் வைஹக் உனக்கு நாஷ்டம் ஏற்படட்டும் அல்லாஹ் எனக்கு செய்யக்கூடிய ஒரு நாவ தரல்லையா சுகூர் செய்யக்கூடிய ஒரு கல்வ தரல்லையா சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல பொறுமைய கடைபிடிக்க கூடிய ஒரு நிலைப்பாட்ட அல்லா எனக்கு ஏற்படுத்த என்ன அளிக்க போகுது ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்திலேயும் அதுதான் எனக்கு சந்திக்க கூடிய நிலமத்தை வச்சு நான் அல்லாக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொன்னா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் நிலைமைகளை மாற்றி தருவான் இது எல்லாத்துக்கும் நான் இதுக்கு நான் நினைக்க கூடாது ஏற்கனவே சொன்னேன் ஈமான பணி கொடுத்துருவா பிசினஸ் இல்ல யாரும் வாராங்க இல்ல அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே இமாம் ஷாபி ரஹ் அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க யாரு அவனுடையால வரும் என்றுருவி சாப்பாடு கூறுக்கிறார் தெளிவா சொல்றார் அந்த பறவைகள் வெள்ள காட்டு கெனவு போகுது மாலையில வரக்கூடிய நேரத்துல வயிறு நிரந்தி நிரஞ்சி வருவதே ஒரு சிட்டுக்குருவிக்கு கடல்ல வாழ்ற மீனுக்கு காசு வாழ்கிற யானைக்கு ஒரு நெலும் ஒரு எறும்புக்கு அன்புக்குரிய சகோதரிகளை பெரியார்களே மக்காவுடைய வெற்றிக்கு பின்னாலுடைய வெற்றிக்கு பின்னால மக்காவுக்கு போற ஹஜ்ய கடமைகளை செய்யறதுக்கு அல்லாவுடைய குரான்து போன்றால் இந்த வருஷத்துக்கு பின்னால யாரும் இந்த அரசுடைய எல்லைக்கு வர மாட்டாங்க அந்த பூமி இருந்துச்சு ஒரு பெரிய ஒரு வியாபார தலைமை ஏனண்டா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் நாடுகளிலும் இருந்து அந்த மக்காவுடைய பூமிக்கு மக்கள் வந்து காபா தவா செஞ்சு முஸ்லீம்களும் காபா தவா செய்வாங்க அந்த நாடுகள் வியாபாரம் செய்வாங்க அந்த சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியாபார ஸ்தலமா இருந்துச்சு இந்த கட்டளை இறங்குறதுக்கு பின்னால சஹாபாக்கள் யோசிச்சாங்க எதுக்கு பின்னால எங்களுக்கு இருந்து அவங்க அவண்ட புறத்துல இப்ப யோசிப்பாரு அந்த மக்காவுடைய மண்ணுக்கு எத்தனை லட்சம் பேர் மாச மாசம் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் மக்கால மதினால லட்சோ லட்ச மக்கள் சேர்றாங்களா இல்லையா அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்களே எனவே அளவு என்ன நிலைமைகள் வந்தாலும் சரி இன்றைக்கு எங்களுடைய வியாபாரங்கள் அடிக்கலாம் உடைக்கலாம் பச வைக்கலாம் வேண்டியது செய்யலாம் அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்களே நான் வணங்குற அந்த அல்லா ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டேன் அந்த இயக்கி எங்களுடைய ஒவ்வொருத்தர் உள்ளத்துல வரணும் அதுக்கு நான் ஏற்பாடு ஆகணும் அதே போல அங்குக்குரிய சகோதரிகளை தெரியாதுங்களே ஒரே ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய சொமா முடிச்சுக்கொள்வேன் இப்ப வரக்கூடிய இந்த காலம் ஏப்ரல் தொடர்ச்சியானுக்கு போவோம் போவோம் இது மாதிரி ட்ரிப்கள் ஜெமியத்தூர் மலமாகவும் மக்கள் உங்கள்ட்ட கேட்டுக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த சமான கருத்துல கொண்டு இந்த காலத்தில முடியுமான வரைக்கும் உங்களுடைய ட்ரிப்புகளை நீங்க போகாமல் எங்க இருந்தாலும் சரி அது நூறு அறிக்கலாம் அது என்னவா இருந்தாலும் சரி உங்களுடைய ஏனென்று ரெண்டு விஷயங்கள் அல்லா உண்மையில இந்த நியமனுகள் நாங்க வெடிக்காட்டிக்கொண்டிருக்கிறோம் இது அவங்க உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பொறாமையின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது உண்மையான விஷயம் எனவே சென்று முறைகள்டங்களுக்கு குறிப்பாக நூறிய போன்ற இடங்களுக்கு எங்க வாலிபர்கள் குறிப்பாக பல சண்டைகள் சத்தரவுகள் நடந்தது ஒன்று போகக்கூடியவங்க முழுக்க முழுக்க அவங்க முஸ்லிம் என்னதும் மறந்து தான் நாங்க போறாங்க எங்கட வாலிபர்கள் கண்ணால கண்ட விஷயங்களை பேசுறோம் குடிச்சு போட்டு கொண்டு ரோட்ல வேனையும் காரையும் டிக்கிய தொடர்ந்து கொண்டு பாட்டுகளை போட்டு ஆடி கொண்டிருக்கிறார் போக்கூடிய பெண்களை கிண்டி அழைச்சு கொண்டிருக்கிறாங்க போக்கூடிய பெண்கள் அது வயசான உபம்மாவா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் கிண்டி அழைச்சு கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய சோதனைகளை பெரியார்களே அவங்க முஸ்லீம் என்ற மறந்து வாங்க நினைச்சு கொண்டிருக்கிறார் முதலாவது அந்த வாலிபர்கள் எல்லாரும் வாலிபராகவே பொறக்கல்ல எங்க எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்கள் தான் எங்க தம்பிமாரா இருக்கலாம் அல்லது எங்க பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது எங்க சொந்தக்கார பிள்ளைகளா இருக்கலாம் தயவு செஞ்சு ட்ரீப் போற விஷயத்த அவங்களுக்கு வானமென்றே சொல்லி தேவையில்லை ட்ரிப் இந்த வருஷம் அப்படியே தான் எங்கட் சல்லிகளை எங்களுக்கு செலவழிக்கணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்புக்குரிய சோதரிகளே பெரியார்களே ஒரு குடும்பங்களை எப்படி சந்திங்க பெரிய நாங்களை பெரியார்களே அதே போல அவ்வா எங்களுக்கு நினைமத்து அறுக்குடைகளை தந்திருக்கிறான் அந்த நினைமத்துகளை நாங்க பெருமைக்காக வேண்டி என்ன நியமத்துகள் எல்லாத்தையும் ஆடம்பரமான பாவளை மன்னித்தல்வாயாக பெற்றோருடைய பாவளை மன்னித்தல்வாயாக பாவளை மன்னித்தல்வாயாக உதவி செஞ்சிருவாய் எங்களுக்கு பாக்கியாத்துக்கும் <Sessi>